திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் கோயில் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் கருநட்ட கண்டனை அண்டத்தலைவனை கற்பகத்தை செருநட்டமும் மதிலையவல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லை கிரைச்சிற்றம்பலத்து பெருநட்டமாடியைவானவர்கோ நின்று வாழ்துவனே ஒன்றியிருந்து நினை மின்கள் உத்தம கூணமில்லை கன்றிய காலனை காலார்கடிந்தான் அடியவர் கா தொழுமின்கள் தில்லையொற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே கண் மனவீர்கழியுங் கருத்தே சொல்லி காண்பதென்னே நன் மனவர் நவில் தில்லையுற்சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி என் மனமேயொன்றி புக்கனன் போந்த சுபடில்லையே குனித்த புருவமும் கொவ்வை சவாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுபதே இந்த மாநிலத்தே வாய்த்ததந்தமாக்கீதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதமருள் செய்தவன் பக்தருள்ளீர் கோத்தென்ற முப்புறம் தீவளை தான் தில்லை அம்பலத்து கூத்தனு காட்பட்டிருப்பதென்றோ நந்தூழமயம் பூத்தன பொற்சடை பொன்போல் மிளிர புரி கணங்கள் ஆர்த்தன கொட்டி அரித்தன பல்குரட்பூத கணம் வேத்தன இன்றி செய்வண்டுகள் பாடும் சிற்றம்பலம் கூத்த நீர் கூத்துவல்லாருளரோ என்றே முடிகொண்டமத்தமும் முக்கின் நோக்கும் முறுவலிப்பும் கையும் துதைந்தவண்ணீரோஞ்சு குழலாள் படி கொண்ட பாகமும் பாய்புலி தோலுமென் பாவி நெஞ்சில் குடி கொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறை கழலே படைக்கலமாக உன் அஞ்செண்ணாவில் கொண்டேன் இடைக்கலமல்லேன் எழுபிறப்பும் புனக்காட்சேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணிறத்தணிந்துன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரனேம் பொன்னொத்த மேனிமேல் வெந்நீரணிந்து புரிசடைகள் மின்னொத்திலங்க பலிதேர்ந்துழலும் விடங்க வேட சின்னத்தினான் மலிதில்லயுற்சிற்றம்பலத்து நட்டம் என்னத்தன் ஆடல் கண்டின் புற்றதாலிவிரு நிலமேம் சாடையெடுத்தது தக்கந்தன் வேள்வியிற்சிரனை வீடையெடுத்தது காலனை நாரணான் முகனும் தேடையெடுத்தது தில்லையொற்சிற்றம்பலத்த நட்டம் ஆடையெடுத்தபாதமன்றோ நம்மையாட்கொண்டதேம் சுவாமி மூலஸ்தானநாதர் சபாநாயகர் அம்பாள் சிவகாமி அம்மை திருச்சிற்றம்பலம்